கரமு மூழறியின் மலர் முகமதி கூடல் கனமதேனு மொழி கணிகாதிர் மூளை நகை கரமு மூளரியின் மலர் முகமதி கூடல் தனமதேனும் மொழி கணிகாதிர் மூளை நகை தரமுழறியின் மலர் முகமதி கூடல் கனமதேனும் மொழி கணிகதிர் மூளை நகை தரமுழறியின் கை கலகமிடு விடி கடலவிடமென கலகமிடு விடி கடலவிடமென கலகமிடும் விடிகடலவிடமென மனதூடே கருதி அண்ண நடை கோடி இடையியல் மயில் கமழும் அகிலுடன் இழகிய மிருக மத கருதி அண்ண நடை கோடி இடையியல் மயில் கமழும் அகிலுடன் இழகிய மிருக மத களபூலகீத கிரியினும் மயில்கோடு திரிவேணும் புலகிதிரியினும் மயல் கூடும் திரிவேணு இரவு பகலர இகழர மலமர இயலும் அயலர விழியின் இரவு பகலர இகலர மலமர இயலும் அயலர விழியினிரி இதயம் உருகிய ஒரு குலபாத இதயம் உருகிய ஒரு குலபதமுற இதயம் உருகிய ஒரு குலபதமுற மடலூடே எத அறி இருதன இறியில் முழு என இள எவன் எழுத அறி கூற மகள் இருதன இறியில் முழு என இள எவன் எனும் இனிமை பேர் பாதம் மீறு பாதம் அடைவதும் இனிமை பேறுபாதும் மீறு அடைவதும் இனிமை பேருபாதும் மீறு அடைவதும் ஒரு க வீண எழு பொருள் வீண வீட மனு வெண் நெறிமணி அசை ஊற சூரபி மகவினை எழுபொருள் வீணபீட மனுவின் நேரிமணி ஆசை கூற விட மனுவின் நேரிமணி ஆசை கூற விசை மிகு சூரபி மகவினை எழுபொருள் வீணபீட மனுவின் நெறிமணி ஆசை கூற விசை மிகு புயரில் செவி ஏனில் ஆடி பாட வீணபூமின் புயரில் செவி ஏனில் ஆடி பாட வீணூமின் புயரில் செவி ஏனில் ஆடி பாட வீணபூமின் அதி துணிவில் இது பேழை பேரிதான வருமானு குருகி அரஹர சிவ சிவ பெரு துணிவில் இது பேழை பேரிதன வருமான அரஹர சிவ சிவ பெரு மதோ குறவி அல மரவிடி புனல் பெருகீட குறவி அல மறவிடி மரவிழி புனல் பெறுகிட நடுவாக பரவி அதனது துயரோடு நடவிய பழுதின் மதலையை உடலிறு பிளவோடு பரவி அதனது துயரோடு நடவிய பழுதின் மதலையை உடலிறு பிளவோடு பரவி அதனது துயர்கோடு நடவிய பழுதின் மதலையை உடலிறு பிளவோடு பரவி அதனது துயரோடு நடவிய பழுதி படிய நடவிட மொழிபவன் படிய ரதமதை நடவிட மொழி பவன் நடவிட மொழி பவன் படியில் அருமுக சிவசுத கணபதி கிளைய குமரணி ரூபபதி சரவண படியில் அருமுக சிவசுத கணபதி கிளைய சரவண படியில் அருமுக சிவசுத கணபதி நிரூபதி சரவண படியில் நூக சிவகுத கணபதி இணையகுமர நிரூபபதி சரவண பரவை முரையிட ஐயன் கோடு நடவிய பரவை முரையிட ஐயன் கோடு நடவிய பரவை முரையிட ஐயன் கோடு நடவிய பெருமானே எழுதாறியவ குரமகை இருதான গিরியில் முழுகின இளையவன் எனும் முறை இனிமை பெறுவதும் இருபதம் அடைவதும் இனிமை பெறுவதும் இருபதம் அடைவதும் இனிமை பெறுவதும் இருபதம் அடைவதும் ஓரோ நாளே multimodal <laughs>